பாடம் இருநூற்றி இரண்டு தொழுகைகள் அவர்களுடன் இரண்டுகள் தொழுதுள்ளேன் என்று அப்துல்லாஹிபின் உமர் ரதிவது ஹதீசும் இரண்டுக்கும் இடையே தொழுகை உண்டு என்று அப்துல்லாஹிபின் முகஃபல் ரதி அல்லாஹூர்கள் அறிவிக்கும் ஆயிரத்தி தொன்னூற்றி இந்த தலைப்பின் கருத்துக்கு பொருத்தமானதாகும்